कृष्णाय संजय ிாத்தயத்த வேத்தைக்காணமுயே நம சஞ்ச உச்சன் மாயோகேரோரி தா பரமம் संजय சஞ்சய சஞ்சயர் பேசுகிறார் திருதராஷ்டிரிடத்தில் அர்ஜுனனுடைய விஸ்வரூப பிரார்த்தனையையும் பகவான் அந்த விஸ்வரூப பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் பண்ணுறதையும் திருதராஷ்டிர மகாராஜாவுக்கு வர்ணனை பண்ணி கொண்டிருக்கிறார் சஞ்சயர் ஆகையினால இதுக்கப்புறம் சஞ்சயருடைய வாக்கியங்களாகத்தான் இருக்கு பதினாலாவது ஸ்லோகம் வரைக்கும் அதுக்கு பிறகு அர்ஜுனன் நேரடியாக விஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணி கொண்டு சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் வரப்போகிறது ஆகவே இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்தில் இருந்து பதினாலாவது ஸ்லோகம் வரைக்கும் விஸ்வரூப தரிசனத்தை சஞ்சயரே பார்த்து திருதராஷ்டிரராஜாவுக்கு சொல்கிறதாக அமைந்திருக்கிறது சஞ்சயர் சொல்கிறத இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை இப்போ சொல்கிறேன் நான் ஹே ராஜன் ஓ அரசனே ததஹா தத்தஹானா உடனே நான் உனக்கு தெய்வீகமான கண்ணை கொடுக்குறேன் இப்படி சொன்னதுக்கு பிறகு ஏவம் உக்துவா முதல்ல ஏவம் உக்துவை போட்டுக்கணும் ஏவம் உக்துவா இவ்வாறு சொல்லிவிட்டு ததஹா பிறகு இவ்வாறு சொன்ன பிறகு மகா யோகேஸ்வரஹா ஹரிகி மிகச்சிறந்த பெரிய பெரியவரான யோகிகளுக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் ஹரி நாராயணன் என்று போற்றப்படுகின்ற அந்த மகாவிஷ்ணு ஹரி என்ற பெயருடைய அந்த மகாவிஷ்ணு அர்ஜுனனுக்கு தன்னுடைய எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய வைஷ்ணவம் பரமம் நிரதிசயம் ரூபம் என்று விளக்க உரை ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அதாவது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற மேலான ஒப்புயர்வற்ற வடிவம் விஸ்வரூபம் அதை தரிசையாமாச காட்டி அருளினார் திவ்யம் சக்ஷு பிரதாய அப்படின்னு நம்ம போட்டுக்கணும் தெய்வீக கண்ணை கொடுத்த பிறகு இந்த விஸ்வரூபத்தை காட்டி அருளினார் ஹரிகிங்கிறதுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் இங்கே ஹரதி அவித்யாம் சகாரியாம் இத்தி ஹரிகி அறியாமையையும் விளைவாகிய இன்பத்தொன்பு அனுபவங்களையும் அடியோடு நீக்குகின்றவர் அதனால் அவருக்கு பெயர் ஹரிகி மாயையோடு கூடி இருக்கிற அந்த மேலான விஸ்வரூபத்தை காட்டி அருளினார் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் ஆகவே இந்த ஸ்லோகம் சஞ்சயர் வாயிலாக திருதராஷ்டிர மகாராஜனுக்கு அர்ஜுனன் பார்த்த காட்சியை சஞ்சயரே பார்த்ததாக தெரிகிறது அழகா இவ்வாறு சொன்ன பிறகு அந்த மகாயோகேஸ்வரனான ஹரியானவர் பார்த்தாக பார்த்தனுக்கு அந்த பரமம் ரூபம் ஐஸ்வரம் அந்த ஐஸ்வர்யம் வாய்ந்த இந்த மேலான வடிவத்தை தரிசையாமாச காட்டி அருளினார் என்பது இந்த ஸ்லோகார்த்தம் சஞ்சய உவாச்சேவமுக்துவா தத்தோராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி